ஒரு பொட்டு பூச்சி இல்ல வயிற்று ஒளிப்பதிவு செய்த பைப்படியில் போய் என்ன சொன்னாரலாம் இவருக்கு இனி புதல்வர் பேரே ராஜா எதிர்காலத்துல என்ன எத்தனை அண்டிட்டு விட்டுட்டு போதும் அவங்க விட்டுட்டு போதோ ஒரு புள்ள இல்லாரு எவரும் கூறவே இவர்கல்வர் பேரே அரியதென்று எவரும்பத்தை படலாம் அந்த துன்பத்தை சுட்டி காட்டும் போது எல்லாருக்கும் மேல வரும் இல்லைங்களா ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அனுபவிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுன்னா சரதான் சார் அது ஏதோ ஒரு தவறு செஞ்சேன் இனிமே எல்லாம் நல்லா அந்த செஞ்சேயா செஞ்சு இன்னும் வேணும் உனக்கு இதுவும் வேணும் என்ன பண்ணு ஒரே ஒவ்வேல் முருகவேல் முன்னில் சென்று நினைத்தார் மலைசார் நிலம் மலையும் மலை சார்ந்த நிலத்திற்கு யார் தலைவன் தொல்காப்பியம் இந்த குடிநிலத்திற்கு யார் தலைவன் முருகப்பெருமான் கி முடி வச்சார் அன்று முதல் இன்று வரை மலைநாள் மலைநலத்திற்கு முழுக்க தெய்வம் முருகன் அந்த முருகப்பெருமான் தெய்வம் அதனால பார்த்தாங்க நம்ம நிலத்துக்கு முரியா நமக்கு குலதெய்வம் யாரு முருகன் தான் முருகா நீதான்ப்பா இந்த மாதிரி ஒரு எல்லாம் சொல்லுது எனக்கும் வயசாயிட்டுது ஏதேன்னு ஒரு பையன் ஒரு குழந்தை இருக்கணும்ப்பா என்று சொல்லி கடுமையான நோன்பு காலையில் திருமுரு காட்டுப்பட அடுத்தபடி கந்தரின்பா சரிங்களா மாலையெல்லாம் கந்தரண்டு போதி கந்தர் அலங்காரம் ஒரே முருகன் விழிக்கு துணை திருமண் மலற்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் இருக்கிற முருகப்பெருமானுக்கு இருக்கிற பெயர்களிலே இந்த முருகன் என்பது உயர்ந்த மந்திரம் யார் சொன்ன திருமுருகாட்டுப்படி சொல்லிச்சு அரும்பெறல் மரவில் பெரும் முருகே உனக்கு இருக்கின்ற பல்வேறு பெயர்களிலே அரிய பெரிய பெயராக இருக்கிற முருகா அரும்பெறல் மரவில் பெரும் முருகே நதையின ஆும் இசை பேரா அளந்தோர்க்கு அழிக்கும் பொலம்பும் அருமையா திரு முருகாட்டுப்படையில் ரொம்ப அற்பதுதான் அதனால அந்த அரும்பெறல் மரபில் பெரும் பெயர் முருகன் என்று சொன்னார் அதனாலதான் மெய் மெய்குன்ற மொழி ஆனா உன் அங்கே நல்ல அருற போகலை ஆயிரம் தப்பு பண்ணிட்டு முருகா முருகாங்காதே குன்ற மொழிக்கு முருகா முருகா முருகான் எங்க முருகன் வரமாட்டான் அவ்வளவு எங்க ஆளும் குன்ற மொழிக்கு துணை நாமங்கள் சுவாமி நான் பொல்லா வினையே நச்சேன்னாரு முன் செய்த படிக்கு மான ஆறு பனிரண்டுும் எக்காக அமைந்தன என்பதை பற்றி சொன்னது முதல் நூல் திருமுருகாட்டுப்படை தாண்டி வந்த குமரோல் சுவாமிய கந்தர் கழிவன் வா மிக அற்புதமாக ஆறு முகங்களும் பனிரண்டு கரங்களும் என்ன நூல்கள் பனிரண்டு கரங்களும் உடையவன் முன் செய்த பழிக்கு துணை பன்னிரு தோள்களும் அடிக்கடி பயணம் போறீங்களே சுவாமி உங்களுக்கு என்ன பயந்த தனி வழிக்கு துணை செங்கோடன் மயூரமீ அவன் ஊர்ந்து மயிலும் கையில் பிடித்திருக்கிற வேலும் தான் நமக்கு என்னால் வந்த பாம்பன் சுவாமிகள் ரொம்ப அருமையா வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் அதை மந்திரமாவே சொல்லிட்டு அதுவே மந்திரம் முருகன் இப்பதி மந்திரமும் அது போல அந்த வேலும் மயிலும் வேலும் மயிலும் இப்படியாக முருகலர் அலங்கற்ற வேல் முருகவேல் முன் சென்று பாரபுதல் செய்து நாளும் பாராய்க்கடன் நிற்பார் விடாமல் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்ல காலையில் உணவு கிடையாது நண்பர்கள் உணவு கிடையாது இவர்கள் உடைய வெறும் அந்த முருகப்பெருமானுக்கு நிவேதனம் பண்ண அந்த பால் தான் நிவேதன் வேற எதுவும் அப்படி விடாமல் அதுவே அதுதான் பெருமான் என்ன செய்வான் முருகத்தீயே முன்னியது முடித்தலின் அரசே நீ முருகப்பெருமானை ஒத்திருப்பாய் அப்படின்னு என்ன நினைச்சதை முடிப்பேனர் நினைத்ததை முடிப்பதில் முருகன் தெரியும் முருகத்தீயே முன்னியது முடித்தலின் நீ முருகப்பெருமானி ஒப்பாய் அப்படி நினைத்தது ஒன்னை முடிக்கிறது நினைத்தது முடிக்கும் மனத்தையும் தனத்தனத்தனத்தன் புறநானூர் என்ன சொல்லிட்டு அன்றைய தமிழன் கண்ட அந்த சமய உணர்வு அப்படியே மாற நீ நினைத்ததை முடிப்பதில் நீ முருகனி ஒப்பாய் ஒன்னார் நினைத்த முடிச்சிடுவான் நாற்பத்தி நாட்கள் ரெண்டு பேரும் அருமையா தத்தையும் நாகனும் இந்த மாதிரி ரொம்ப அருமையா வழிபட்டதுனாலே நினைத்தது என்ன அருமை அருமையான மகப்பெரு பேடைய பிரிவய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்ட இது யாரு ஞானசம்மந்த பெருமான் என்ன வெய்கண்டாருடைய அப்பா அம்மாவு குழந்தை இல்லை அப்படி இருந்தபோது அருணி சிவாச்சாரியார் போனார் இவங்க குலகுரு போன ஒன்னு என்ன முகம் ஆட்டமா இருக்கீங்க ரெண்டு பேருமே அப்படின்னாரு ஒண்ணுமில்ல குருநாதனுடைய திருவருள் எங்களுக்கு என்ன பஞ்சம் எல்லாம் இல்ல குருமா அது இருக்கே அப்படின்னார் ஒண்ணுமில்ல ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு அப்படியா திருமுறை எடுத்துட்டு வந்தார் திருமுறையை கயிறு சாத்தினர் கயிறு சாத்தனம் ஒன்னு கயிறுன்னா ஏதேன்னு ஒரு இது அந்த ஒரு வரம்பு அப்படி வந்துடும் வந்த பிறகு இந்த பக்கத்தினுடைய கடைசி பாட்டும் இந்த பக்கத்தினுடைய முதல் பாட்டும் பாக்கணும் இந்த பக்கத்துல இருக்கிறதுல கடைசி பாட்டு என்ன வந்தது கயிறு சாத்தி பாக்குறதுன்னு தெரியும் அப்பாவுக்கு ஜோசிபெல்லாம் பார்க்க தெரியும் திருவிழா பணம் பார்த்து கல்யாணம் எங்க கல்யாணம் அப்படிதான் பண்ணாங்க அதனால எங்க திருவிழா பானம் பார்த்தீங்கன்னு சொன்ன நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில தெரியாத எப்படி போடுறதுன்னு பின்னால் கொஞ்சம் தெரிஞ்ச பிறகு இந்த முன்னாலேயே போடுறது ஏன்னா முன்னாலே நல்ல படலாம் திருமணப்படலாம் குக்கரகமான அவதாரத்தை படலாம் இதெல்லாம் இருக்கும் பின்னால பழி இஞ்சன் படம் இருக்கும் அதனால முன்னையே போட்டு போட்டு போட்டு அந்த முன்னையும் வழங்கி இருக்கும் அப்படி கையில் சாட்சி பார்க்கும் போது இந்த பயன்பாட்டு என்ன வந்தது பேடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவையே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாம் என்ன செய்யணும் வெங்காட்டு முக்குளை நீர் தோய்வினையார் அவரதம் தீவினையே ரெண்டு பேருமா திருவெண்காடு செல்றது முக்குள நூறுல முக்குள அதுல நீர்ல முய்யார் தரம் பைகை புக்கு புகையென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடுங்கள் வெறும் குடைச்சலோடு நினைச்சிடாதீங்க அது நீச்சல் காரணம் செய்யறவன் கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி சீத புனல் எல்லாம் தான் ஆடுது ஏர்மை கூட தான் போனச்சினா இன்னும் முடியுது மக்கு பயில அதோடு நிறுத்துறாரா சீத புனல் ஆடி திறம்பலம்பாடி பொருள் பாடி அப்பொருளா மா பாடி ஜோதி திறம்பாடி சூழ் கொண்டை தார் பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாடி திறம்பாடி ஆடே ரோரியி நெறியில் சிகரம் இருபது பாட்டு அதனால நல்ல நீரில் பெருமானோ வந்து பெருமானத்தில் பக்தி செலுத்துகள் நல்ல தம்பி பிறப்பான நாற்பத்தி எட்டு நாள் இருந்தார்கள் மெய்கண்டார் தோன்றினர் ஒரு சொல்லு பொ மெய்கண்ட ஏன்டநாதன் யாருமே பொய்கண்டா இருந்தது உண்மையை கண்டதனால மெய்கண்டநாதன் அதனால இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படி இருந்து முருகப்பெருமானை நோற்றதன் வாயிலாக பயில் வடு பொடிந்த யாக்கை வேடர் தம்பியாம் நாகர்க்கு யில் உடைப்புறங்கள் செற்ற எந்த யார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி வரையூரம் கிழித்த திண்மை அயிலுடை தடைக்கை வென்றே அன்னலார் அருளினாரே ஆகவே பெருமான் பெருமானுடைய திருமாவனாராக இருக்கின்ற பெருமான் அவன் மயிலுடை கொற்ற ஊர்தியினர் மயிலும் இருக்கு வேலாகிய அந்த கொற்றம் இருக்கு வரையுறம் கிழித்த திண்மை அந்த கையில் இருக்கிற வேல் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னாரு சும்மா வேலும் கையில் அடையாளமா வச்சுக்கிற வேல் இல்லப்பா தாரகனும் மாயத்தடங்கிரியும் தூளாக விகிரபடி வேல் விடுத்தோனி அந்த இன்பா அதனால வளைபட்டகை மாதோடு மக்களனும் தலைபட்டடி அத்தகுமோ தகுமோ கிளைப்பட்டடு சூரருவும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடு வேலவனி அந்த வேல் வெறும் மரியாதைக்கு வச்சிருக்கிற வேல கிழித்த அப்படிப்பட்ட அருமையான திருவிழாலே தத்தைவால் கருப்பம் நீட அப்புறம் நான் பக்கத்துல அது பெண்கள் தான் தெரியும் அப்படி எல்லாம் சொன்னிய அந்த தத்த அம்மா ரெண்டு மாசமா முழுகலையாட்டு நீ ஒண்ணு பைப்படிப்படி ஆரம்பிச்சிட்டு அதனால போக்கி ஒரு கடன் வெளி வெளியாட்டோடும் ஆனால் திங்கள் செல்ல அதுக்காக தான் வச்சு தான் அன்பாடும் உயரம் அணிவாசகர் பத்து மாசம் எப்படி கருவுற்ற பிறகு அந்த பெண்ணுக்கு எந்தவித சலனம் இருக்கப்படாது இருந்தால் அது உள்ள இருக்கிற கருவை தாக்கும் அச்சம் இருக்கூடாது நல்ல அமைதியும் அமைதியும் மகிழ்வம் இருக்க இதுக்காக அந்த பத்து நாட்களும் ரொம்ப அருமையான சடங்கு செய்தாலும் கருவுற்றதிலிருந்து அந்த பத்து மாதம் குழந்தை பிறகு அதுக்கு ஒண்ணுமே என்னமா என்ன குறைச்சேலோ என்ன குறையும் இளே ஏலோர் நமக்கு என்னடி இன்னும் ஆயிரம் ஊத்துக்கு சாப்பாடு போடலாண்டி ஏன் கவலைப்படுற சூகப்படுத்து ஆகும் பாரு அப்படின்னா சொல்லி சொல்லி அதனாலதான் அந்த வளகாப்பு போடுறது ரொம்ப மாசம் வீட்டுக்கு தாயந்தேர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போடுறது அந்த இன்பமாவே இருப்பதற்கு என்ன காரணம் அந்த பத்து மாதம் அப்படி இருக்கணும் அப்ப இருந்தாதான் உள்ளிருக்கிற கரு உண்டாக இருக்கு இது அறிவியல் இல்லாம மக்கியலா இதெல்லாம் அறிவியல் அல்லவா அறிவியல் அல்லவா எனவேறு கடன் வெடும் ஆனா திங்கள் செல்ல மாதத்துக்கு எல்லாரும் கேட்டா என்ன சொல்லுவாங்க ஊர்ல இன்னைக்கு நாளைக்கு இருக்கு ஒரு பழமொழி உண்டு கிராமத்துல மழை பெய்வதும் பிள்ளை பெறுவதும் மகாதேவனு கூட தெரியாது இன்னைக்கு தூரம் படிச்ச மருத்துவர்கள் கூட வாரத்துக்குள்ள அப்படித்தான் சொல்லுவேன் இத்தனை மணி இத்தனை நேரம் சொல்ல முடியாது விஞ்ஞான வளர்ச்சி மழை பெய்வதும் மகாதேவனு கூட தெரியாது அது கிராமத்தில் ரொம்ப அருமையா இருந்த காலம் இப்பதானே எல்லாம் மருத்துவங்கிட்ட போறோம் மருத்துவ போவண்டி வேலையில எல்லாம் அங்க இருக்கிற பார்க்குவாங்க அம்மா இருக்கிறேன் கவலைப்படாத உங்க அம்மாவது அங்கே இருக்குது நான் இருக்கிறேன் என்ன கூப்பிடுமா என்னாது உரம் பொல்லி சார் வச்சுக்க இங்க வா எங்கிட்ட சொல்லு கஷாயம் போடுவாங்க போட்டு கொடுப்பாங்க சரியா இருக்குமே சரியா இருக்கும் நீங்க போய் கைய நீட்டி இப்படி நீட்டி இப்படி நீட்டினாதான் சரியாகும்னு அர்த்தம் இல்லாத சித்திரத்தை கஷாயம் சுக்கு கஷாயம் எல்லாம் சரியாதான் இருந்தது ஒரு காலத்துல அருமையா எங்க தலைமுறையில நான் போகல கரு உயிர்ப்புக்காக டாக்டர்கிட்ட இதுக்கு மூணாவது வீடு தான் டாக்டர் திருப்பின்தான் எப்பவும் மூணாவது வீடு எங்களுக்கு டாக்டர் தான் நல்ல பழகுவாங்க அருமையா இருப்பாங்க என்ன சார் என்ன ஏன்னு கேட்பாங்க ஆனால் நட்பு இருக்கலாமே தவிர விஷயம் தினமும் போகணும்னு கூறக்கூடாது அதுபோல காவல்துறையெல்லாம் நட்பு இருக்கலாமே தவிர போகப்படாது காரியத்துக்காக கோர்ட்டுக்கு அது மாதிரி வக்கீல் ஜட்ஜெல்லாம் நமக்கு வேண்டியவங்களா இருக்கலாம் கோர்ட்னு போகப்படாது சிவஜீவு அது மாதிரி தந்தது பிள்ளைகள் திறமுறை அப்படி இல்லை முனுக்குன்னா போய் அட்மிட் ஆகிறது அங்கே ஆகிறது இனி தினமும் வாங்கி நாளைக்கு ஒரு தரவா சிவஜிவு அந்த மன மகிழ்ச்சியோடு இதோ இப்பொழுது பத்தாவது மாதம் ரொம்ப அருமையான நாள் அந்த நாளில் என்ன பால்மதி உபரி என்றால் என பயந்த போது என்னது உபரி உபரினா கடல் அந்த கடல்ல இருந்து அப்படி நிலவு தோன்றியது போல இந்த தாயாகிய தத்த இந்த நிலவாகிய கலைமலிந்த சீர்ணம்பி அதோட எடுத்தீங்கன்னு கண்ணப்ப ராகல் என்ன அதனால கலைமலிந்த சீர்ணம்பி தோன்றினாராம் அவ்வளோதான் பாடி உள்ள பிறகாஜ் சொன்னமே ஆண் குழந்தை ஆண் குழந்தை அப்பாவை அப்படியே உரிச்சு இருக்குடி உரிச்சு என்ன ஏன் அம்மா ஜாடம் இருக்குது அம்மா ஜாட இதெல்லாம் அந்த பழைய காலம் இப்படி அம்மாவை அப்பாவையே கரிப்பரு மறிப்பின் முத்தும் களை வீளை சொடு நீர் முத்தும் பொறிப்பினில் மணியும் வேலர் பொழிதரு மழையேரும் எங்கும் பார்த்த அவ்வளவுதான் சரி அவாறு சாரு சாறு சாரியா வந்துட்டாங்க புத்தாண்டு என்ன பார்க்க வேண்டாம் அறிக்கை விடுறாங்க அது மாதிரி மகப்பிறந்த போது ஒன்னும் எல்லாரும் இது பண்ண வேண்டாம் அவரவர்கள் வந்து விசாரிக்கிறாங்க பெரியும்வளமும்ராக வரப்போகிறார் கலைமழிந்து சீர் நம்பி நம்பியாவே இருந்துட்டாருன்னா கல்யாண காட்சி தியாதிகள் போடும் இது கண்ணப்பும் கண்ணையும் அப்புகின்ற பெருமானா வருவதாலே மலர் மழையும் புழிந்தது பார்த்தா எங்க பார்த்தால் மலர் துடியே என்று தங்கள் அகன் கூடி சீரூர் ஆயம் பெருவிடா எடுத்து மிக்க பெருங்க அழி கூறும் காலை நல்ல எல்லாரும் என்னன்னு கேட்டாரு இந்த ஊர்ல கல்யாணம் மார்பில் சந்தன மாதிரி எல்லாம் தா வீட்டுல ஒரு மகப்பேறு பிறந்தது போல இருக்கிற மகிழ்ச்சி காரணம் அப்படி தடுவே அந்த அரசு ஆண்டது அரசு ஆண்டது அதனால எல்லாரும் தான் வீட்டுல பிறந்த பிறந்த மாதிரி அவளை பெரிய மகிழ்ச்சி கொண்டாடுனாங்களாம் கருவாரை கால மேகம் ஏந்தியதாரை தோள்கள் எடுத்து கொண்டான் அப்படிங்கும் போதே ஒரு நாள் அப்பா என்ன பண்ணாருனாரு வாடராஜா வாப்பா அப்படி அப்படி ஒரு தோல்லை எது போல என்னாரு கருவறை மேகம் ஏந்தியதன்னு ஐயா அது என்னைமே கேட்பாங்க என்னியே சிவப்பா இருக்குதா கருப்பா இருக்குதா அப்படின்னு இதெல்லாம் அந்த பெண்கள் தான் இடம் போடுறது கருப்பா இருக்கா சிவப்பா இருக்கான்னா கருப்பும் இல்ல சிவப்பும் இல்ல மா இருக்கு மா இருக்கு அப்படி அதெல்லாம் உங்களுக்கு ஐயோ சுத்த கருப்பு தொட்டா ஓட்டிக்க முடி ஓட்டிக்க முடியும் செக்க செவியன்னு இருக்குது முப்பத்தி பள்ளம் தெரியும் என்ன பண்றது இப்படியாக அந்த பெண்கள் விமர்சனம்ல இதுல தூக்கி வச்சாராம் மலையில நல்ல மழை பெரிய மேகம் கண்ண எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அப்பாவும் கருப்புங்கருப்பு கரு வரை மலை கரிய மலை இது அப்பா அதுல எது தங்கிருக்குது வெண்மையான மேகம் இல்ல கருமையான மேகம் தாங்கியது மாதிரினார் சீக்கல் அப்பா அப்படியே உரிச்சு வந்த பிள்ளையாரு நிறத்தாலும் வீரத்தாலும் அது ஒன்று எடுத்துக்கணும் அன்பால் விஞ்சிய குழந்தை இப்படி கருவறை காலமேகம் ஏந்தியதென்ன பொறுவரை தோள்களார புதல்வானி புள்ளி கொண்டான் கருங்கதிர் விரிக்கும் ஏணிக்காமறு குழவிதானும் இரும்புலி புறலின் ஓங்கி பரலில் ஓங்கி இரவுடர் அழவே இன்றி அரும் உலகம் எல்லாம் அளப்பெரும் பெருமை காட்டி கருங்குறி பளவும் சாற்றும் தன்மையில் பொழிந்து தோன்ற ரொம்ப அருமையாக அந்த குழந்தை வளர்ந்தது எல்லாரும் பார்த்தா அந்த குழந்தை மேல ஒரு தனி ஆசை என்னன்னு கேட்டா என்னமோ ஒரு பெரிய ஆற்றல் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு அந்த குழந்தைய பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் முடி அப்படி இருக்குது என்னமோ தெரியல அது மூக்கம் அந்த மொழியும் அந்த கண்ணு ஆடாடாடா என்னமோ ஒரு அமைப்பு இருக்கு தெய்வாக்கி தெய்வாக்கி என்னெல்லாம் பேசிக்கிற மாதிரி இருக்குதான் அந்நாளை கையில் ஏந்த கருமையால் உரிமை பேரும் திண்ணன் என்று எம்பும் என்ன திசீலை வேடறார்த்தார் பேர் வைக்கிற நாள் வந்தது பேர் வைக்கும் போது என்னது எல்லாரும் என்ன பண்றதுன்னு குழந்தைய தூக்கலான்னு ஆசை வரும் தூக்குவாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படி தூக்கி வச்சுட்டு நல்லா இருக்குமா குழந்தை நல்லா எப்பவும் சிறப்பா நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் அப்படி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இங்க போய் பிடிச்சிக்குவாங்க ஏ இந்த குழந்தைய தூக்குன்னா ஏ அப்பா இரும்பு கல்ல தூக்குற மாதிரி இருக்கு இரும்பு கல்ல மாதிரி அப்போ பையன் எப்படி இருக்கிறான் ஒரே அந்த கனம் பார்த்தால் அவங்க அப்பா என்ன பேர் வைக்கலான்னா தின்னன் நல்ல திண்மையாக இருப்பவன் ஆங்கிலத்தின் தமிழ் தின்னால தின்னன் ஒரே திண்ணிதாக வலிமையா இருக்கிறாங்க நீங்க மூணு மாசத்துக்குழந்தையே அவ்வளவு இடையா இருக்கும் எல்லாரும் என்ன பண்ணாங்கனா தின்னன் வாழ்க தின்னன் வாழ்க கேட்கணுமா அப்படிலாம் சொல்லி எல்லாம் புண்ணிய பொருளாயுள்ள பொருள் தீர்வு நானே கண்ணின் கனி யாத்தங்கள் கலன் பல அணிந்தாருந்தே இந்த குழந்தை பிறந்த நேரம் பாருங்க நாலாயிரம் ஐயாயிரமா இருந்த தங்கம் எல்லாம் என்னன்னு கேட்டா மூவாயிரம் ரெண்டாயிரத்துக்கு சீப்பிடுது காரைக்கால் ஒரு அன்பர் சொன்னார் பத்தர் பத்தர் நான் இளமையா இருக்கும் போதுங்க எங்க காரைக்கால் எங்க காரைக்கால் பவுன் காசை வச்சுக்கிட்டு இல்லைங்களா அப்படியே ஒரு தடையில பரப்பிட்டு வந்து ஏழு ரூபா வேணுமா ஏழு ரூபா வேணுமா ஏழு ரூபா அல்லது ஏழு ரூபா வேணுமா அப்படி இருந்த காரைக்காலையாங்க நாமெல்லாம் சும்மா பவுன் அப்படி வச்சுட்டு தெருவில் வெங்காயம் விற்கிற மாதிரி அவ்வளவுதான் மதிப்பெடுத்துருக்கு எங்காலத்துல என்ன கேட்டா பதினாறு ரூபாய் பவுன் பதினாறு ரூபாய் ஐம்பதுல எல்லாம் பதினாறு தான் அதுவே ஏ பவுன் விலை ஏறப்போகுதான் இருபது ரூபாய் எடுப்போகுதான் இருபது ரூபாய் ஆமா பதினாறுங்கிறது கோடி மாதிரி அப்பா கோடி மாதிரி பதினாறுங்கிறது இப்ப இருந்தா வாங்கி போடலாமா இப்ப இருந்தா பவுன் விலை ஆகுது நாலாயிரம் ஏழாயிரம் அப்ப நீங்க பதினஞ்சு காசு கஷ்டப்பட்டதுனால ரூபாய் பதினாறு அப்படி அப்படி போய் போடுவாங்களா போட்டு சாய்ந்தா அஞ்சு அஞ்சு ஒண்ணு வியாபாரம் போச்சு அதனால பாத்தார் தலையில இருந்து கால் வரைக்கும் பூட்டி வச்சா மனுஷன் பருமுறை பருவம் தோறும் வள மிக சிறப்பில் தெய்வ பெருமாடை கொடுத்து தொக்க பெருவீரல் வேடற்கெல்லாம் திருமலித்துடனி பொங்க செடுங்கழி மகிழ்ச்சி பொங்க ஆறு மய்புதல் பெற்ற ஆர்வம் தோன்றவித்தார் ஆனா ஒவ்வொரு ஆண்டு நிறைவிலும் முருகப்பெருமானை நினைந்து வழிபாடு செய்வது அவ்வளவுதான் அதை தட்டி சுடுதடா கைவிட்டு முருகா என்னைக்கு நினைக்கிறது இல்லை இவையெல்லாம் அந்த முருகன் தந்த பெருவாள் முருகன் தந்த பெருவாள் முருகன் தந்த பெருவாள் என்னென்று கொண்டார் குய்வுண்டாம் உய்வில்லை செய்தின்றி கொண்ட மகிழக்கே சொல்லியிருக்கிறேன் எல்லாரும் ஒருவன் செய்து கொண்ட மக இருக்குன்னு மனுஷன் நம்ம போல இருக்கும் சொன்னாரு சுவாமிகள் ஒருவன் ஒருவன் இன்னும் ஒருவன் எந்த நன்றியை மறந்தாலும் மறக்கலாம் ஆண்டவன் செய்த நன்றியை மறக்காத இந்த ஆன்மாவுக்கு நீ செஞ்சிருக்கி இந்த உடம்பை கொடுத்து கருவிகரணங்கள் கொடுத்து இந்த உலகத்தை கொடுத்து போகத்தை கொடுத்து செஞ்சிருக்கான உடம்பை நீ தேட முடியுமா கருவிகரணங்களை தேட முடியுமா இந்த உலகை நீ தேட முடியுமா அதுக்கு வேண்டிய நுகர்ச்சி தேட முடியுமா போட்டி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாரம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பொங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழீராடேனூர் எம்பாவாயி படைத்தான் காத்தான் அழித்தான் மறைத்தான் அருள் கண்டான் ஐந்து என் நன்றி கொண்டார் இந்த உலகத்தில் உதவியை தப்பித்தவரை மறந்தா கூட ஒரு தீர்வுண்டு பெருமான் செய்த நன்றியை மறந்தால் உய்வில்லை அப்படி கண்டார் ஒரே ஒரு சிங்கம் அப்படி உரை கண்டது சிவஜிவர் எனவே அந்த மாதிரி ஒன்றே ஒன்று நமக்கு வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்ல ரெண்டு நாயன்மார் பேரு முருகன் இருக்கும் ஒருவர் ஒருவர் முருகன் இருக்க முருகனுக்கும் ஒரு தர பசுபதிக்கும் அடியேன் என்று முருகநாயனார்ன்னு இவர் ஒரு முருகநாயனாரா இருப்பார் இப்படியா அவருக்கு தோணுது நல்ல பக்தியெல்லாம் இருந்தது ஆனா தூக்கி பார்த்துருக்கிறேன் ஒரே பலுவா இருந்திருக்குது அதனால வீட்டில் அவளையும் மனைவி கேட்டுக்கிறேன் ஏ தம்பியை வச்சு வச்சிருக்க முடியலீங்க கீழே படுக்க போட்டு கூலதானு படுத்துக்கலாம் தூக்கி வைச்சோம்னா கையெல்லாம் வலிக்குதுங்கன்னாரு ஆமா எனக்கே வலிக்குதுன்னு எனக்கே வலிக்குதுன்னாரு அப்ப என்ன தின்னன் தின்னன் அவரு பேர் வச்சுட்டாங்க காரண பெயரா போய்சுட்டாங்க இல்லையானால் பக்தி பெயரா வச்சிருந்தா முருகன் முருகனுடைய அருள் அல்லவா இப்படியாக அவங்க ஆண்டதிர் செல்ல வீடும் அடித்தளர் வெய்தி பூண்டிகள் சிறு புன் குஞ்சி சுட்டி சாத்தி முண்டலு சினத்து செங்கன் முளவு முள் அறிந்து கோத்த நான் தரும் ஏற்றுத்தாளி நலங்கிளரும் தாங்க தூங்க இந்த புலிநகம் அது அந்த மாலை பெண்கள் ஆண்கள் எல்லாம் போட்டுவாங்களா அந்த வீரத்திற்கும் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அந்த சிறு ஊறுபாடு இல்லாமல் இருப்பதற்கும் ங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நீந்த முதம் மூறி ஒழுகிய மழலை தீஞ்சொல் வண்ணம் என்பாய் குதத்தியே வளரான் என்றான் இப்ப பேச ஆரம்பிக்குது அந்த குழந்தை என்ன பேசுது திருவள்ளுவர் சொன்னார் கொள்ளினது ஆழின் என்ப தம் மக்கள் மணலை சொல் கேளாது அதனால வாயில் அப்படியே சொல்லுதான் என்ன சொல்லுது ஏண்டா யாரு அப்பா சொல்லு அப்பா அப்பா அப்பா நான் அறுத்து சொல்ல பழக்கிறாங்க நான் சிவம் இப்படியாக குதத்தியே வளரா நின்ற ஒரு பாட்டு பொறுக்கூலி ஒரு நாள் ஒரு நாள் வளர்க பொழுது ஒரு நாள் பொறு புலி பார்வை பொற்கை நீட்ட பிவுடை தந்தை கண்டு பைந்தி கை கொண்டு வச்ச ஒரு நாள் என்ன பண்ணார்னா அப்பா இருக்கிறாங்க தம்பி இருக்கு அம்மாவும் இருக்கிறாங்க எல்லாருக்காங்க மூணு பேர் இருக்கிறாங்க இருக்கும்போது ஒரு புலி அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா படுத்துருக்குது பெரிய புலி அது என்னன்னா வாயை வந்து கொட்டாய் விட்டுதா அப்படி விட்டுது இதெல்லாம் ஒரே ஒலியில் காட்டலாம் காட்ட மாட்டான் ஆடி விட்டுது ஆனது பாருங்க இந்த தம்பி பார்த்தது கையை விட்டு